யாந்தாத்தபாவனம்தி வைபவம் தன்னரம் வபுஷிபுஞ்சரம் முகே மன்மே கிமம் மஹ மஹேஸ்வரீரவே நமராத் மூதவிமூர்த்திமியம் நி கரணம் நாம வர்ணா நம்ீக்காரம் நோவிக்கம் நிஜனியம் பாபம் தோ தகஜம் சூ சாசராச்சாரியமியமா அஸ்மாரியம் வந்தே குருபரம் மௌனவியகிரமரிசிவசிணைராச்சாரியேந்திரம் கரகிதன்முதிரமந்தமதிதவம் திணா மூமீம் யேன்ய சன்னியம் நாநாதிநகேந்திரசபவீந்திய மோஹ்வகிதம் விமியாஸ் சத்தம் ஊர்ணாயோத்மே तं அபாரசித் சுகவாரிராசே யோர்மா சமஸ்து தம் ரமணம் சிண்டீம் ஹிருச்சி தேம் ரிண்மயவ்ஜாத்மகமிர்னாஸ்தோ நாஹம் தாவசுமே சிந்தாத்மசாவம் பாவயோ வர திருஷ்வாத்மனாத்மோஹம் ஸ்பூர் தயணாச்சிபூர்ணோ வியம் ஹுஹரம கேவலம் ப்ரமமாத்மூப்பே பிஷமசுவம் சிம்பதா பவனச்சலோத்மோ எஸ்மாத்தி ஜகன்சம் என்னீயத்தை எண்ணேதம் ாரியேச்சா ந அத்மானம் அதுவய கஷிஜ்ஜா ஜெகதீஸ்வரம் எத்வேத்தி துருத்தை நயம் தி ஞானத்துக்கு மற்றொரு பேரு தான் அபயம் அப்படிங்கிறது இதே ஜனகர்கிட்ட யாக்னவல்ய சம்பாதத்தில் யாஜ்நல்யர் சொல்றாரு ஜனகா நீ வந்து பயத்திலேந்து தப்பிச்சுனு விட்டேன் அபயம் வை ஜனக பிராப்தோசி பயம் இல்லாத நிலைய அடைஞ்சுட்டேன் லோகத்தில் வாழ்த்த இதுலேருந்தெல்லாம் பயம் இருக்கு ரெண்டு இருக்கிற வரை பயம் இருக்கு திதியாதுவை பயம் பவதி தன்னிலிருந்து அந்நியமான ஒரு பொருள் பயத்தை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் பயம்னாக்கா லிட்டரலாக எடுத்துக்கப்படாது காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் எல்லாம் பயம்தான் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் சுகம் இருந்தால் அது விட்டு பயம் துக்கம் வந்துடுமோங்கிற பயம் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது நாம் மட்டுமா இருக்கிற போது அந்த ஒரு டென்ஷனே இல்லை சுசுப்தியில் சுகமாக இருந்தது அந்த சுகம் எப்போவும் ஒரே நேச்சரோடு இருக்குது அங்கே என்ன அலைகள் இல்லை தாட்ஸ் இல்லை மைண்ட் இல்லை கம்ப்ளீட் ரிலீஸ் இருக்குது அந்நியமான பொருளே இல்லை அந்த இடத்துல அந்த அந்நியம் வந்துடுத்தா பயம் வந்துடுறது ஜாகிரத்திலையும் பயம் இருக்குது சொப்பனத்திலையும் பயம் இருக்குது அதனால தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஜிரதிவா யேஷ புருஷா மாயா பரிபிராமிதா அப்படின்னு எங்கேயுமே சுஷுப்தி எடுத்துக்கவே இல்லை ஏன்னா அங்கே ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் தான் நமக்கு ஜாகிரத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சொப்னத்தில் இருக்கு இன்ஃபேக்ட் ஜாகிரத்தில் நாம் ப்ராப்ளம்னு சொல்றது கூட சுவாப்னிகமான ப்ராப்ளம்ஸ் தான் என்ன வெளியில இருக்கிற ஒரு மேட்டர் அது வெளியிலயே இருந்தா பரவாயில்ல நம்ம உள்ள ஒரு சொப்பனத்துக்குள்ளதான் பயம் வருது இல்லையா சும்மா உட்காந்துட்டு இருக்கிற போதே எதுவும் சில பேர் வந்து தியானமெல்லாம் பண்றவா எப்பவுமே சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு தெரியாம ஒரு பயம் வருது காரணம் தெரியாத ஒரு பயம் வருது எங்க வர்றது பயம் பயம் முன்னால வந்து நிற்கிறதா இல்லை மனசுல இல்லையா அது என்னது சொப்பனம் தானே சொப்பனம் வந்து தூங்குறத மட்டுமில்ல முழிச்சு இருக்கிறது இப்ப பாதி சொப்பனத்துலதான் உட்காந்துருக்கீள் கொஞ்சோண்டு சர்பஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கே தவிர அதுவும் சிலப்ப பாதி பிரவச்சனத்துல போயிடும் பாதி ட்ரீம் அந்த ட்ரீமுக்கு பின்னால ஒரு ஸ்லீப் ஒரு தூக்கம் இருக்கு அஜ்ஞான நிதிர இருக்கு அந்த எண்ணெய் அலைகள்ல உற்பத்தி ஆக என்னன்னா தன்னிலிருந்து அந்யமான ஒரு பொருள் நாடுறதுக்கு இருக்குங்கிற பீஜ அவித்தியிலிருந்து தான் எண்ண அலைகள்லாம் உற்பத்தி ஆறுது தன்னை நாடுறதுக்கு எண்ணமே வேண்டாம் தன்னில இருக்கிறதுக்கு நம்மளை டீல் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நினைப்பே இல்லை நிசர்க்கம் தான் பெ வஸ்துக்களை அடையணமானால்தான் சித்தம் தேவைப்படுறது இந்திரியங்கள் தேவைப்படுறது எல்லாம் தேவைப்படுறது நமக்கு நம்மளோட பெருமை தெரியலேங்கிறது ஒரு பெரிய தோஷம் அந்த தோஷத்தை நிவிற்த்தி பண்றதுக்கு தான் உபதேசம் உபதேசம் எல்லாம் நம்ம வைபவத்தை நமக்கு காட்டி நம்ம ஸ்வரூபத்தை நமக்கு காட்டி கொடுக்க நாம் ஒரு பெரிய ஒரு மிஸ் அப்ரஹென்ஷனில் இருக்கும் இந்த சரீரம் தான் இந்த ஆள் தான் தேடாமையே இருக்கும் அதை தேட வைக்கிறதுக்கு தான் இந்த வேதாந்த விசாரம் எல்லாம் யாரு இங்கே உட்கார்ந்து பிரபச்சனம் கேட்குறா அப்படின்னு கேட்டுவிட்டு தானா பிரபச்சனம் கேட்குறதோட பிரயோஜனமாச்சு நீங்க புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காம இருக்கிறது எல்லாம் வேற விஷயம் ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்கிறது எப்போ இருக்கா உங்க கவனம் உள்ள போய் யாரு கவனிக்கிறான் யாரு ஸ்ரவணம் பண்றாங்க இந்த ஸ்ரோதா யாரு அங்க ஸ்ரவணத்தோட பலம் அப்பதான் ஆறுது எனக்கா ஸ்ரோதாக்கு நேர ஸ்ரத்தாசக்தி திரும்புறது திரஷ்டாக்கு நேர திருஷக்தி திரும்புறது யாரோ இதுக்குள்ளே இருந்துருக்கானே அவன் யார் அவனோட ஸ்வரூப்பம் என்ன இந்த செயர் எத்தனை பிரவச்சனம் கேட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அது ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம உட்காந்து கேட்டுருக்கோம் புரிஞ்சுதுங்கிறோம் புரியலேங்கிறோம் யார் இதுக்குள்ளே இருந்து சொல்கிற புரிஞ்சுதுன்னு சொல்கிறவன் யாரு புரியலைன்னு சொல்கிறவன் யார் எல்லா அறிவுக்கும் ஆசிரியமாக இதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வோட ஸ்வரூபம் என்ன இருந்து கவனிக்கணும் கவனத்தை தண்ணில் உட்கார வைக்கணும் நமக்குள்ள ஒரே ஒரு பவர் தான் இருக்கு கவனிக்கிறதுக்கு தான் அதை டிஸ்டில் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா வேதம் அப்படியே சொல்லின்னு போறது தபஸ்னால என்ன இந்த ஸ்ரத்தாசக்தி அதில் இருக்கிற தோஷத்தை ட்ராஸ் எல்லாம் விட்டு சுத்தமாக ஸ்புட்டமாக வரும் பியூராக வரும் சம்சுத்தமாக வரும் அந்த ஸ்ரத்தை சுத்தமாக தானா அந்த ஸ்ரத்திக்கக்கூடியனவன் அறியக்கூடியனவன் கர்மா கர்த்தா போக்தா எல்லாமா இருக்கக்கூடிய இந்த நான் என்னோட ஸ்வரூபம் அந்த அந்த கேள்வி நாம கேட்காம இருக்கிற வரைக்கும் திருஷ்யத்துல இன்வால்வ் ஆயிடுவோம் நம்ம சாஸ்திரம் படித்தாலும் சரி லௌகிக்க விவகாரம் பண்ணினாலும் சரி எல்லாத்திலயும் இன்வால்வ் ஆயிடுவோம் விருத்தி சாரூபியம் வந்துடும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்ற மாதிரி விற்த்தி சாரூபியம் அப்படின்னாக்கா யு ஐடென்டிஃபை வித் சம் விற்பி அது நல்ல விற்த்தியாக கெடுதலான விறத்தியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் நீங்களாக இல்லை உங்கள் ஸ்வரூபத்தை இழந்துட்டேள் சித் ஸ்வரூபத்தை இழந்து சித்தமாக மாறி இருக்கேள் அதுக்கு தான் சம்சாரான பேர் சித்ஸ்வரூப கிரகணம் தான் ஆத்ம விசாரத்தால் இப்போ சித்தமாக இருக்கும் அந்த சித்தம் திரும்ப திரும்ப திரும்ப துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் சாக்லேட் கொடுக்கும் சுகம் அதை நம்பி அதுக்கிட்ட கம்பானியன்ஷிப் வச்சுட்டேலாம் அது உங்களை தீர்த்து கட்டிடணும் அந்த மனசுக்கிட்ட சங்கம் வச்சுண்டா மனோநாம மகாவியாகரஹா அப்படின்னு பயங்கரமான ஒரு மிருகம் அது வெளியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் சாப்பிட்டு உள்ளே கொண்டு வந்து நம்மளை துரோகம் பண்ணுவோம் அதனால அந்த சித்தத்தை ஆத்மாவில சமாஹிதம் பண்ணுக்கு யோக வாசிஷ்டத்துல அழகான ஸ்லோகம் அந்த சித்தத்தை சித்துக்கு ஆகாரமா கொடுத்துட்டு நீ யாரோ அதுவா இருந்த வஸ்துவா இருக்கியோ அந்த வஸ்துவா இரு இதுவாவோ அதுவாவோ அப்படியோ இப்படியோ ஆயு நிறைய ஜன்மம் ஆயாச்சு வாஸ்தவத்துல உன் ஸ்வரூபம் என்ன இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு சைத்தன்ய கலா இருக்கு அந்த கலையோட ஸ்வரூப்பம் என்ன அந்த கலையை மீதி கலையெல்லாம் விழுந்து போயிடும் சரீரங்கிற கலை மனசுங்கிறது பிராணங்கிறது இந்திரியங்க எல்லாம் விழுந்து போயிடும் அந்த சித்கலா மட்டும்தான் முன்னால் வரப்போறது இன்னும் உடம்பு முடியாமல் படுத்தினாலும் ஒரு சாதனையும் பண்ண முடியாட்டாலும் ஜபம் பண்ண முடியாட்டாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாட்டாலும் அந்த சித்கலை மங்கவே மங்காது சித்தத்தால் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஷரீரத்தால் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மக்கிட்டேருந்து பேர்த்துன்னு போயிடும் அந்த சித்துங்கிற கலை ஒரு காலத்துலேயும் மங்காது நாம் அதில் இருக்கிற ஒரு வித்தியையை கற்றுண்டுட்டோமானால் என் அது மங்காது நாம் கலங்காமல் இருப்போம் கலக்கமடையாமல் இருப்போம் ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பிளெயினில் என்ன நமக்கு காத்துருக்குன்னு நமக்கு தெரியாது எல்லாம் நல்லது வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணலாமே தவிர என்ன வரும் தெரியாது ஜென்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம் சிருஷ்டி பண்ணினவரே சொல்கிறார் இதில் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குங்கிறார் இதில் பிறப்பு இறப்பு வியாதி எல்லா கஷ்டங்களும் இருக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு கிரியேஷன் கிடையாதுங்க அதனால இது இதுல ஏதாவது அப்ப யோகம் சொல்ல முடியாது யோகத்துக்கு டெபனிஷனே பகவான் கொடுத்தது குருடாபி துக்கேன்னு நான் விசால்யத்தே பெரிய பிரச்சனை வந்து அலை மோதினாலும் சலனம் இல்லாம இருக்கிற ஒரு ஸ்டேட்ட தான் யோகம்னு கூப்பிட முடியுமே தவிர சமயக்கட்டுக்குள்ள ஒரு பாத்திரம் விழத்துக்குள்ள கலைஞ்சு போற தியானம் எப்படி யோகமா முடியும் யாராவது நம்மளை கலைஞ்சு வந்து கலைஞ்சு போகக்கூடிய தியானம் அது நமக்கு சேஃப் இல்லை நமக்கு செக்யூர் நம்ம வந்து நிர்வாணம் பிரம்மஸ்திங்கிற அது அது வந்து நம்ம வந்து ஒன்றும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லையே இது அப்படி நினைச்சுட்டு இருக்கா ஏதோ கச்சேரி மாதிரி இது ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு நினச்சுக்கிறான் இது ஒரு கலை இல்லை இது ஒரு ஒரு பிரதிபை இல்லை இது நம்மளோட வாஸ்தவமான ஸ்திதி ரொம்ப ரொம்ப கௌரவமா எடுத்துட்டு பக்தியோட ஸ்ரத்தையோட அத சமீபிக்க வேண்டிய விஷயம் அது ரொம்ப சிம்பிள் உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி ஹிப்னோடைஸ் பண்றதுக்கு இருக்கிற விஷயம் இல்லை ஸ்பிரிச்சுவல் பீல்ட்ல பார்த்தா நிறைய அப்படி இருக்கு வச்சுங்களேன் நிறைய மனசுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாக்க கூடியதுதான் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அது இல்ல இது ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இருக்கிற பரிகாரத்தை தான் பிரம்ம வித்தியங்கிறோம் அதனாலே ஸ்ருதி என்ன சொல்லிட்டு எல்லா அறிவுக்கும் ஆதாரமா இருக்கிற அறிவு பார் இந்த அறிவு இருந்தால் மீதி எல்லாம் அறிவு இருந்துட்டும் பிரயோஜனம் உண்டு இல்லட்டா ஒன்றும் யூஸ் இல்லை எல்லா அறிவுக்கும் மூலமாக இருக்கிற அறிவு இது ரொம்ப சிம்பிள் யாருக்கும் இதனால பிரயோஜனம் உண்டாகும் ஏன்னா இந்த அறிவு வந்து எது உங்கள்லேருந்து அந்நியமான ஒரு பொருளை பற்றி பேசவே இல்லை உங்களை பற்றி தான் பேசணும் திருப்பி திருப்பி கேட்ட வாழ்க்கைலாம் தெரியும் ஒரே விஷயம்தான் இல்லையா பல விஷயமும் கிடையாது ஒரே சப்ஜெக்ட் நானும் வேற ஏதாவது பேசினாலும் உங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா இன்னைக்கு நம்மளோட இயல்பான ஸ்வரூபத்தை பத்தி திருடமாக்குறதுக்கு தான் நம்ம உட்காந்து இருக்கோமே தவிர புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு இல்லை கற்ற அறிவு ஒன்னும் பிரயோஜனப்படாது இந்த கற்ற அறிவெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மள விட்டுட்டு போயிடும் எத்தனையோ கற்றுண்டோம் இல்லையா என்ன நின்றுது தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பன் கற்று கற்று எப்படி இந்த அபிமானத்தை அழக்கிறதுக்கு கற்று சாதிக்க முடியலை வெளியிலேந்து பொறுக்கி எடுத்துக்கிற அறிவு வெளியில புத்தியிலேயேதான் நிக்கிறது நம்மள தொடமாட்டேங்கிறது இந்த ஆத்ம வித்தியானது உங்களுக்கு வந்து ஒன்னும் புதுசா ஒன்றும் கொடுக்கல நீங்க உங்க ஸ்வரூபத்தை பாருங்க அது பூர்ணமா இருக்கு அது எப்பவும் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கு தன்னோட பூர்ணத்துவத்தை தன்னில எந்த அந்நிய பொருளும் இல்லாம தான் பூர்ணம் அப்படின்னு தானே விளக்கின்றே இருக்கு ஒரு தேசிகன் வந்தா கூட என்ன பண்றார் நீ பூர்ணம்னு சொல்றதுக்கு தான் அவர் தோணு காட்டுறதுக்கு தான் நீ ஒன்ன கவனிச்சுக்கோ ஒன்றை விடாமல் இரு உன் ஸ்வரூபத்தை இழக்காமல் இரு அப்படின்னு கவனத்தை உனக்கு நேர திருப்புறதுக்கு தான் தேசிக்கணும் அப்படி அடைஞ்சுடுத்தானால் அந்த சத்வஸ்துவை உணர்ந்தவனுக்கு எந்த குறையும் இல்லை குறை சரீரம் நானால் குறை இல்லாமல் இருக்க முடியாது மனதில் குறையலாமல் இருக்க முடியாது எவ்வளவு பெரியவாழாக இருக்கட்டும் சரீரத்தில் குறை வந்துடும் இல்லாத மாதிரியெல்லாம் தோணுமையை தவிர கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா நீங்கள் பல பேரோடும் வாழ்க்கையை எடுத்து பார்க்குற போது அது சொல்லும் பிசிக்கல் குறையை நகர்த்த முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மேக்சிமம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணின்னாலும் ஏதோ வழியில் அந்த பிராரப்த குறைங்கிறது வந்துடும் அதனால் இதில் போய் டைமை வேஸ்ட் பண்ணப்படாது இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணப்படாது அந்த இருக்கிற டைம் நமக்கு ரொம்ப ப்ரெஷஸ் டைம் தான் மாயம் தான் மிருத்யூ டைம் தான் டைம் தான் ஸ்வபாவம் டைமுக்குள்ள தான் பிரம்ம வித்தியும் நடக்கிறது தான் நிர்வாணம் நடக்கிறது டைமை இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த டைம் காலங்கிறது இருக்குதுலையோ காலம் ஸ்வாவம் நியத்தி எதிர்த்தா இப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் சத்தைகளை சொல்கிறது அதில் அந்த காலம்ங்கிறது டைம்ங்கிறது ஒரு சின்ன மொமெண்ட் அதுக்குள்ளே தான் நீங்கள் சும்மா விட்டு அதுக்குள்ளே ஏதோ வந்து உக்காந்துடும் ரமண பகவான் சொல்வார் ஆத்ம விசாரம் பண்ணலையோ லோக விசாரம் வந்துடும் லோக விசாரத்தை நீங்கள் கூப்பிடவே வேண்டாம் ஒரு வேக் ஸ்பேஸ் இருந்தால் அதுக்குள்ளே வெளியிலேருந்து இருக்கிற காத்து ரஷ் பண்ணும் அதுபோல உள்ள அந்த டைம்னு ஒன்று இருக்குது நாம் பிறந்து இறக்கிறதுக்குள்ள உள்ள டைம் அந்த டைமில் வாழ்க்கையோட லட்சியம் இதுன்னு தெரிஞ்சுடாச்சுன்னா உத்திஷ்டதாங்கிறது அதுதான் அப்புறம் என்ன ஜாகிரதா ஜாகிரதை என்னன்னா தன்னிலிருந்து அந்நிய பொருள் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கும் தன்னுடைய இயல்பு நிலை அந்த தீபம் நிபாத தீபமாக இருக்கட்டும் காற்றில்லாத இடத்துல விளங்கக்கூடிய விளக்கு போல அந்த ஸ்வரூப ஜ்யானத்தை வச்சுக்கோ அப்படி வாழறதுக்கு இருக்கிற அந்த ஜாகிரதா பிராப்பியவரா நிபோத இருக்கிற போதே நல்ல பிரம்மனிஷ்டர்களை ஞானிகளை பார்த்து கேட்டு தெரிஞ்சு நிதி தியாசித்திருப்பி திருப்பி மனநிதி திருடம் பண்ண இப்படியே கருணையோட அணுகம்பையோட சொல்ற ஆத்ம ஞானத்தினாலதான் அந்த பயம் ஆகும் பயம் நிலை வரும் அந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எதுவும் உபேட்சிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஞானத்தோட ஸ்வரூபமே என்ன தன்னிலிருந்து அந்நியமான பொருள்கள் இல்லைங்கிற ப்ரூஃப் தான் அதனால ஆத்ம ஜானத்தை அடைஞ்சவன் நான் வந்து எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்றது கூட இல்லை ஏன்னா எதுவும் அவனோட இருந்தால் தானே விடுறதுக்கு விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏதாவது தன்னோடது இருந்தால் தானே விடுறதுக்கு என்னோடதுன்னு ஏதாவது இருக்கான்னு சரீரம் என்னோட தான் சரீரத்தை விட முடியுமா மனசை விட முடியுமா எதையும் விட முடியாது சும்மா வாய்ப்பேச்சுக்கு நம்ம விடுறோம்னு சொல்கிறோமே தவிர எதுவும் நம்ம ஸ்வரூபத்தில் ஒட்டிக்கவே இல்லை இஃப் யூ நோ தி செல்ஃப் தெர் இஸ் நோ நீட் டு ரினவுன்ஸ் பிகாஸ் யூ நோ தேட் த செல்ஃப் ஹேஸ் ஆல்ரெடி ரினவுன்ஸ்ட் எவரி பகவான் ரமணோட வார்த்தை ஆத்மாவை தெரிஞ்சால் ஆத்மா சன்னியாசின்னா யாருன்னா ஆத்மா தான் சன்னியாசி யாரு ஆத்மாவை உணர்ந்தாலும் அவன் சன்னியாசி என்ன அங்க அதுல எதுவுமே இல்லை அதை தவிர ஒரு பொருள் அதுல இல்லை அதுக்கு என்ன தெளிவு என்ன பிரமாணம் டீப் ஸ்லீப் தான் சமாதி நிலை தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ள போற அது தானாவே இருக்கு அங்க அங்கே மனம் இல்லை நான்கிற இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லை உடம்பு இல்லை பிரபஞ்சம் இல்லை சுகம் இருக்கு திரும்ப துளுத்துன்னு வர்றது எல்லாம் எல்லாம் அதுல தோற்றம் தன்னை உணர்ந்தால் அசங்கோகி அயம் புருஷஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் வேத வாக்கியம் இந்த ஆத்மா அசங்கம் எதுகிட்டே அதுக்கு சங்கம் இல்லை அதை வச்சுதான் ஸ்லோகம் எல்லாம் இருக்கு அசங்கோகம் அசங்கோகம் சச்சிதானந்த ரூபோஹம் அஹமேவாஹம் அவ்வயம் இது ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகம் அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புனஃபுன நான் எதுகிட்டையும் பற்று இல்லை எதுவும் ஒட்டிக்கல நிசங்க சச்சிதானந்த ரூபோகம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் யாரு அகமேவ அகம் நானேதான் நான் நான் அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபம் அவ்வயா நிறைந்த பொருள் குறையில்லாத பொருள் அதில் எந்தவித குறையும் ஏற்படாது வியயமும் ஏற்படாது அப்படி இருக்கிற பூர்ண வஸ்துவே நான் இது தியானம் பண்ணுறது ஆனால் இங்கே தத்வானம் வந்தவனுக்கு சகஜமாக தெரிகிறது நான் எதுலேயுமே பற்றிக்கல ஒட்டலை அசங்கதாங்கிறது தன்னோட ஸ்வரூபம் அவன் நினச்சா கூட எதுலையும் ஒட்ட முடியாது என்ன தான் விவகாரம் பண்ணட்டும் என்ன காரியம் பண்ணட்டும் பிரசன்னமாக சாந்தமாக இருப்பான் எதுவும் அவன் ஸ்வரூபத்தில் கொஞ்சமும் பாதிக்காது ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஞான நிஷ்டையில் தர்மம் என்னவோ அதை பண்ணலாம் அதுக்கப்புறம் அவள் சமாதி நிலையில் இருக்கணுமா இருக்கலாம் விவகாரம் பண்ணணுமா பண்ணலாம் அவள் பிராரப்தம் போல ராமர்கிட்ட வசிஷ்டர் சொல்கிற ராமா நீ ராஜாவாக இருக்கணும் எல்லா வேலையும் பண்ணணும் அதனால் எல்லாம் என்னென்ன வாழ்க்கையை உன் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறதோ எதுலேயுமே கலங்காமல் விவகாரம் பண்ணும் அகர்மஸ்திதியில் பிரம்மமாக இருந்துன்னு விவகாரம் பண்ணும் பிரம்ம பிரம்மனிஷ்டி ஒரு கலக்கம் இல்லாமல் லோக தர்மத்தை பண்ணும் அப்படின்னு வசிஷ்டர் ராமர் கிட்ட சொல்றார் வசிஷ்டர் அப்படிதான் ராஜ புரோகித்தராக இருந்தார் அதுவும் நல்ல வேலைன்னு சொல்ல முடியாதே இல்லையா ஏகாந்தமாக சௌக்கியமாக இருந்து இருக்கிற யதியோட சுகம் இதில் கிடையாது அப்படி இருந்தும் அவர் அந்த விவகாரத்தை பண்ணார் யமன் நச்சிகேத கிட்ட சொல்றார் தெரிஞ்சுண்டும் நான் இந்த யம பதவியை எடுத்துட்டேங்கிறார் கட்ட எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுடும் இந்த ஞானத்தை தெரிஞ்சுடும் நான் இந்த யம பதவியை எடுத்துட்டு ரொம்ப மோசமான வேலை பாருங்களோ அவர் போய் பிரம்ம வித்தியை உபதேசம் என்றார் ம் என்ன பெரிய ஞானி அவர் ஏன்னா அவர் தினமும் பார்க்குறார் நம்மளையெல்லாம் ஒரு அதுக்கப்புறம் கூட்டின்னு போகிறவர் அவர் ம் பிடிச்சு கூட்டிட்டு போறவருக்கு தெரியும் இன்சிக்னிபிக் எல்லாம் தெரியும் அப்படி இருக்கிறவர் பிரம்ம வித்தியை உபதேசம் அதுதான் அவருக்கு நமஸ்காரம் பண்றோம் நாம அவர் தான் இந்த பிரபஞ்ச தர்மத்தை பூரா தெரிஞ்சுட்டவர் சந்தியாவந்தனத்தில் தினமும் நமஸ்காரம் யமாய தர்மராஜாயிருத்தவே அந்த பைவஸ்வதாய காலாய சர்வூதாய இப்படி ஒரு நமஸ்காரம் எல்லா பூதங்களையும் அழிக்கக்கூடியனவர் தர்மராஜா மிருத்யு பரமேஸ்வரஸ்வரூபம் அவர் அந்த வேலையை பண்ணின்னு ஞானனிஷ்டராக இருக்கார் தேவதைகள்லாம் அப்படிதான் நிமேஷாரி நிஷ்டந்தி விரத்திம் பிரம்மமயம் வினா யா திஷ்டந்தி சனகாத்தியாக சுகாதய ஒரு க்ஷணார்த்தம் கூட அந்த பிரம்மனிஷ்ட கலையாம இருக்காளா யாருன்னா சிருஷ்டி பண்ற பிரம்மா அவர் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துக்கே குரு புராணத்தில் வேணா அவர் ரொம்ப சின்னது பண்ணிவிட்டாலே தவிர பிரம் பிரம்மா தேவானாம் பிரதம சம்ப விஸ்வசிய கர்த்தா புவனசிய ச பிர வித்யாம் அதர்வாய ஜபுத்திராய அப்படின்னு சொல்றது அப்படிதான் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியம் ஆஹ் கையில கத்தி வாழ எல்லாம் வச்சுக்காத ஒரே ஒரு தெய்வம் அவர் புராணத்துல போய் ரொம்ப சின்னது பண்ணிவிட்டோம் ஒரு வெப்பன்னு கிடையாது அவர்கிட்ட அவர் பாட்டுக்கு சிருஷ்டி பண்ணி விட்டுட்டு பேசாம புஷ்பத்துல உட்கார்ந்துருக்காரு அதனால் அவர் ஒரு யோ பிரம் ததாதிபூர்வம் யோவை வேதாம்சப் பிரகினோதி தஸ்மை அவர் முதல்ல அவர் ஒரு ஆச்சாரியார் அதுபோல சனக சனந்தன சனத்குமாராதிகள் எல்லாரும் பிரம்மனிஷ்ட கலையாமல் அவ தர்மத்தை பண்ணிட்டுருக்காளாம் சிவன் சம்ஹாரம் பிரம்மனிஷ்ட கலையாமல் நாராயணன் ஸ்திதி இருக்கிறவர் பிரம்மனிஷ்ட கலையாமல் பண்ணிட்டு அதே அந்த நிலையை தான் அவாளும் உபதேசம் பண்ணுறா அந்த ஞானத்தை தான் பிரகாசப்படுத்துறான் இல்லையா அப்போ இங்கே ஜனகருக்கும் அதான் மோஸ்ட் சேஃப் ஜனகருக்கு இஷ்ட அஷ்டாவக்கரை சொல்றார் நீ என்னத்தை விட போற ஞானம் வந்துடுத்து இனிமே ராஜபதவியெல்லாம் விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன் அங்க போய் ஒரு ஆசிரமம் தொடங்குறேன் இவன் நிறைய ஆசிரமம்னா என்ன நினைச்சுக்கிறேன்னா ஆசிரமம்னா சரியா பார்த்தா கிரகஸ்தாசிரம்தான் சந்நியாசம் வந்து ஆசிரம தியாகம் அப்படியாக சொல்லணும் அது என்னக்கா நவர்ணாச்சார தர்மா நமே தாரணா தியான யோகாதயோபி சந்யாசங்கிறது எல்லா ஆசிரமத்தையும் விடுறாமான் ஞான நிஷ்டனாக அது சதுர்த்தாசிரமம்னு சொன்னாலும் அதுல ரெண்டு பட்சமும் உண்டு ரமண பகவான் கிட்ட ரமணீதையில நாலு ஆசிரமங்களை பத்தி கேக்கிறா மூணு ஆசிரமத்தை சொல்லி நிறுத்தி விடுறது பிரம்மச்சரியன் காரகஸ்தியம் வானபஸ்தம் நாலாவது ஆசிரமத்தை திருப்பி அவர் கேட்கிறார் கணபதி முனி கேக்கிற போது துரியாசிரமஹா காலே ஸ்வயமேவ பவிஷதி மூணு கரெக்டா இருந்துதானா அவனுக்கு ஞானம் வருமோ இல்லையோ அதுதான் துரியாசிரமம் ஞானம் வந்துதானா அவன் எப்படி இருப்பான் அத்தியாசிரமிதாவான் ஆசிரம தர்மங்கள் எல்லாம் தாண்டி போனவன் என்ன சரீரம் நான் இல்லைங்கிற போது எல்லா ஆசிரமம் கண்டு விழுந்து போயிடுதோ அங்க போய் அவனுக்கு எந்த ஆசிரமும் கிடையாது அவன் நிஜபோத ரூபா அப்போ ஆசிரமம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு ஆசிரமம் சில பேர் நிறைய பேருக்கு அதுவும் தெரியாது வச்சுங்களோ இப்ப நம்ம இன்னும் சதுராசிரமங்களை பத்தி பேசிட்டு இருக்கோமே நிறைய பேருக்கு ஆசிரமம்னா கட்டிடம்னு நினைச்சிருக்காங்க கட்டிடத்துக்கு தான் ஒரு கட்டிடம் கட்டி அது இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம் பேரு போட்டுக்கிறோம் இல்லையா ஆசிரமம் கட்டிடம் இல்லை வந்து சிரமம் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம் அது ஞானரிஷ்டையை அடைஞ்சவனுக்கு ஞானம் என்ன சொல்லி கொடுக்குறது அவனுக்கு அவனுக்கு அந்த ஸ்வரூபத்தை தவிர மற்ற எதுவும் ஆனந்தத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்லி கொடுக்குறது அவன் சுயமேவ பூர்ணமாயிடுறான் எதையாவது விடணும் பிடிக்கணுங்கிற நினைப்பெல்லாம் இருக்கிறவரை விகல்பம் இருக்குது நம்ம அப்படியே சாந்தமாக ஆக நமக்கு தெரியும் விடுறது பிடிக்கிறது எல்லாம் சம்சாரம் தான் இதை விடுறேன் அதை பிடிக்கிறேன் இதை பண்ணாம இருக்கேன் அதை பண்ணாம இருக்கேன் சில பேர் அதுவே பெரிய சம்சாரமா பண்ணிட்டு விடுறா அது ஒரே டிஸ்டர்பன்ஸை வாழ்க்கை இதை விடணுமா அதை விடணுமா அதை விடணுமா அதை விடணுமா எடுத்துக்கிறது போலயே அது ஒரு சம்சாரம் இங்க இந்த அத்தியாயமே அதுதான் அஷ்டாவக்ர கேட்கிறார் நதே சங்கோஸ்திகே நாபி சங்காத விலையம் குவன்லம் உபதேசம் மாதிரி இருக்கும் இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தான் ஏவமேவயம் ரஜ இப்போ இருக்கிற இருப்பில் இங்கேயே சமாதிஸ்தனா இரு எப்படி தூக்கத்தில் எல்லாத்தையும் அந்தறியாமி தேவதே உபேிக்கிறதோ அதுபோல போதத்தோட அறிவோட ஞானத்தினால எல்லாத்தையும் விட்டு ஸ்வரூபத்தில் லயிச்சிரு கிஞ்சிதபி சிந்தையே எந்த அன்னை என்ன அலைகளும் எழும்பாம தன்னிலையில இரு ஏபமேவ லயம் ரஜே சங்கோஸ்திக்கேனா உனக்கு ஒண்ணுகிட்டே சங்கம் இல்லை சங்கம் எல்லாம் வெறும் தாட்ஸ் தான் நினப்பு தான் பகவான் ரமணர்கிட்ட ஒரு அம்மா வந்து அழறா சொந்தத்தில் வீட்டுக்காரரை போயிட்டார் அப்படின்னு அழகான் மகர்ஷி சொல்கிறார் அவ நெக்ஸ்ட் ரூமில் இருந்தால் நீ அவளை பார்க்கல அதுக்கும் இப்போவும் என்ன வித்தியாசம்னு கேட்குறார் அப்போ வெறும் நெனைப்பு தான் நெக்ஸ்ட் ரூமில் இருக்கான்னு ஒரு நெனைப்பு தான் அப்போவும் முன்னால் அவள் அந்த ரூமில் இருக்கா இல்லாட்டா இந்த ஊரில் இருக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்காம இருப்போம் பத்து வருஷம் பார்க்காமல் இருப்போம் இருந்தாலும் இருக்காங்கிற ஒரு நினப்ப வச்சுட்டு இருந்தோம் போனா அப்படிங்கிற ஒரு நினப்பு சில சமயத்தில் போகாதவாடலாம் போனான்னு ஒரு நியூஸு கேட்ட ஒப்பாரி வச்சு அழகிற கதைகள் உண்டு அதுக்கப்புறம் வந்து நிப்பா அந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு இல்லையா நெனைப்பு தானே நெனப்புதானே உனக்கு வந்து இவாழ்கிட்ட சங்கம் அது இருக்குது இருக்குன்னு யாருகிட்டையும் சங்கமும் இல்லை உனக்கு கர்மாவும் இல்லை ந கர்த்தவ்யம் ந ச கர்மாணி லோகசிய சிருஜதி பிரபு கர்மபல சஞ்சோகம் ந கர்மபல சயோகம் சுவாவஸ்து பிரவர்த்ததே சுபாவம் அஜ்ஞானம் அஜானத்தினால எதை எதையோ நம்மளோடது இல்லையா இந்த ஊர் அந்த ஊர் பாகிஸ்தான் அப்படின்னா நிறைய பேருக்கு கோபம் வருது நம்ம ஊர் தானே அந்த பக்கம் வச்சுட்டு நம்மளே கோபிச்சுக்கணும் ஏன் அது நம்மளோடத்துலேருந்து பிரிஞ்சு போயிடுது இப்போ சத்ருவாயிடுச்சு இப்போ நம்ம கையிலேயே ஒரு அங்கத்தை வெட்டி அந்த பக்கம் வச்சு திட்டுற மாதிரி முன்னால பார்த்தா தமிழ்நாட்டில் அவன் பாண்டிய தேசத்துலேருந்து வந்தான் இவன் சோழ தேசத்துலேருந்து வந்தான்னு ஒரு வித்தியாசம் இப்போ தமிழ்நாடு கர்நாடகாக்குள்ளேருந்து வந்தான் கற்பனை தான் வெறும் கற்பனை தான் இந்த பேதங்கள் எல்லாம் நம்ம சித்தில இருக்கிற கோளார் தான் இதுக்கு வாஸ்தவமா திங்க் பண்ணி திங்க் பண்ணி பரிகாரம் கண்டுபிடிக்க முடியாது என்ன பரிகாரம்னா பிராக்டிக்கலி நீங்க லாஸ்ட்ல எல்லா சாதனையும் பண்ணிட்டு நீங்க லாஸ்ட்ல ஒண்ணு புரிஞ்சு போய் எண்ணெய் அலைகளை எழுப்பாம இருக்கணும் வேற ஹீலிங்க்கு வர வழி கிடையாது எல்லாம் அறிஞ்சு அறிவோட பண்ணணும் அறிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும் தேவை இல்லாம திங்க் சிந்தை பண்ணப்படாது ரமண மகர்ஷியோட பெரிய உபதேசத்தில் ஒண்ணு என்ன டு திங்க் இஸ் நாட் யுவர் ரியல் நேச்சர் தான் அந்நெசரி தாட்ஸ் நமக்கு எது தேவையில்லோ அதை பத்தி நினைக்கப்படாது மற்ற விஷயங்களை பத்தியே நினைக்கப்படாது பிற விஷயங்கள்ல நினப்ப விடப்படாது காஷுவல் தாட்ஸ் வரட்டும் பரவாயில்ல ஒரு தாட் ரிப்பீட் பண்ணாம பார்த்துட்டாலே பெரிய விஷயம் அவளை பத்தி இவாளை பத்தி அதைப் பத்தி திருப்பி திருப்பி வரது பிரபலமான நெனைப்புகள் வர்றது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கிற தாட்ஸ் வரது அதெல்லாம் கெடுதல் நினப்புல தான் பிரபஞ்சமே நமக்குள்ள உட்காந்துருக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள ஃபேமிலி வீடு சொத்து எல்லாம் உட்காந்துருக்கு அதில் எதையாவது பிடிச்சிக்கிள்ளா உங்களுக்கு வலிக்கும் ஏதாவது கெடுதல் வந்தாபரிய ஏன் மமத்தை தான் அதை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இருக்கிற மருந்து தான் இது சங்கோஸ்திக்க பற்றுதல் இல்லைப்பா எதையும் உனக்கு ஒட்டி வச்சு கொடுக்கல நீயா போய் ஒட்டிக்கிற அவ்வளவுதான் நதே சங்கோஸ்தி கேனாபி கிம் சுத்தியும் இச்சசி நீ பரமசுத்த வஸ்து சுத்தம்னா என்ன தெரியுமா ஒன்னில் இன்னொன்று கலக்காமல் இருந்தால் சுத்தம் அவ்வளோதான் ரெண்டாவது ஒரு பொருள் தான் நாத்தத்தை பண்ணுறது ஜலங்கிறது சுத்தம் அதில் ஏதாவது வந்து விழுந்துடுத்தா நாத்த அடிக்க ஆரம்பிக்கும் டிரைனேஜ் வாட்டர் அடிக்கிறதுியா ஏன் நிறைய மிக்ஸ் ஆயிடுது அதே டிரைனேஜ் வாட்டர் சூரிய வெளிச்சத்தினாலே மழையா பெஞ்சா சிவங்கோவில் தீர்த்து அபிஷேகம் பண்ணுவேன் செப்பரேட் ஆகி பியூர் வாட்டராக திருப்பி ஆகாச்பர்ஷமானதும் சுத்தமாயிடுது எதுவும் வானிலை கலந்தா சுத்தம் ஆயிடும் உள்ள வான ஒரு கொளிச்சின அது கலந்துருக்கோ சரிய பண்ணவே முடியாது அது ஒருக்காவும் சேரவே இல்லை அது அதுவாக தான் இருக்கு எல்லா பொருள்லேயும் அதோட தன்மை பிரமதம் உண்டு பண்ணுறது இன்னொத்துக்கிட்ட மாதிரி கலக்கமே கிடையாது அசங்கம் தான் அதுபோல் நாம் இந்த உலகத்தில் உள்ள கலந்தா மாதிரி தோன்றதே தவிர கலங்கவே முடியாது எதுலேயும் கலங்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அதோட இம்பேக்ட் அந்த இம்பாக்ட் நம்ம மேலே வராமல் இருக்கிறதுக்கு நீ சுத்த வஸ்து நீ ஆத்ம வஸ்து நிர்மலமான வஸ்து எதை இதை விடணும் அதை விடணும்னு நினைக்காதே அது தன்னோடதுன்னு நினை உழுவரு நெனப்பு தான் பார்த்தேன் நெனப்பு விட்டுட்டா போற கிம் சுத்தாக தி அப்படியே இருக்கிற இருப்பல சங்காத விலயம் குறுவன் ஏவமே வலயம் ரஜ சங்காதம்னாக்கா சங்காத சேதனாதிஹி அப்படின்னு கீதையில வருது இந்த சரீர மனசு புத்தி எல்லாமே சேர்ந்ததுதான் சங்காதம் அதில் இருக்கிற செல்ஃப் வில் தான் சேத்தனா அதிலேருந்து வரக்கூடிய இது பண்ணணும் அது பண்ணுங்கிற அர்ஜு இருக்கே அதுதான் திருதி அந்த சங்காதம் பூராவும் வெறும் நனப்புனால தான் நம்ம கிட்ட கனெக்டடாக தவிர அதர்வைஸ் இந்த சங்காதத்துக்கிட்ட நம்ம கனெக்ஷனே இல்லை இந்த உடம்பு சங்காதம் இருக்கலயோ அது நெனப்புனால மட்டும்தான் நம்மளோட நினைச்சுன்னு நாம கஷ்டப்படுறோமே தவிர நேச்சர் நம்ம கிட்ட கொடுக்கல அது பாட்டுக்கு பிரகிருத்தில இருக்கு அடங்குற போது இந்த சங்காதம் லயம் ஆயிடும் மனம் ஹிருதயத்துக்குள்ள அடங்குற போது இந்த சரீரம்ங்கிற இந்த சங்காதம் இருக்கே மறைஞ்சு போயிடும் தினமும் நாம சுஷுப்தியில பாக்கிறோம் தியானத்துல பாக்கிறோம் சமாதி நிலையில பாக்கணும் சித்தம் ஹிரதயத்துக்குள்ள போய் ஒடுங்குற போது இந்த சங்காதம் போயிடும் இந்த ஷரீராதி இந்த அடக்கிக்கும் ஏவமேவயம் ரஜ இப்படியே இருந்த இருப்பில் இங்கேயே நமே தேகா நாகம் தேகா இதுலேருந்து தான் இந்த சரீரம் உத்பவிக்கிறது பிரபஞ்சம் தெரியறது உதேதி உங்ககிட்ட இருந்துதான் உத்பவிக்கிறதுப்பா உன்னோட சித்தம் அடங்குற போது எல்லாம் அடங்கிறது சித்தம் வெளியில வர போது எல்லாம் வெளியில வரது சித்தத்தினாலதான் இந்த விகல்பம் எல்லாம் தெரியறது ஒரு கடல்ல புத் புதம் குமிழி கிளம்புற மாதிரி இதெல்லாம் கிளம்புறது குமிழி அடங்குற போது கடல் கூட ஒண்ணுபட்டு போயிடுறது அதுபோல இதுக்கு பூரா ஆதாரமாயிருக்கிற ஆத்ம தத்துவத்தை எல்லா அனுபவங்களும் எந்த ஒரு அறிவே ஸ்வரூபமாயிருக்கிற அதிஷ்டானத்துல ஆதாரத்துல தெரியறதோ அந்த அறிவே ஸ்வரூபமாயிருக்கிற ஆதாரத்தை தன் ஸ்வரூபத்தை உணர ஞாத்வைகம் ஆத்மானம் ஏகமாத்மானம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு ஏவமேவலயம் ரஜ இங்க இருக்கிற இருப்பில இப்படியே நீ விலயம் பிராபிச்சு சித்தத்தை பண்ணிக்கும் எந்த பிரச்சனைகளும் உள்ள எழும்பாம பார்த்துக்கோ என்ன ப்ராப்ளம் இருக்கிறதையும் அதை எடுத்து நம்ம தலையில போட்டுன்னு ஒன்றும் பண்ண போறதில்லை இருந்தா அட்லீஸ்ட் நம்ம சாந்தியாவது பருத்தியாருக்கு பிரயோஜனப்படும் ஏவமேவலயம் ரஜம் அந்த நிர்வாண நிலைய மனசு சாந்தம் நிச்சலம் குவைட் ஆயிடுச்சானே இங்கேயே அடையலாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே லயத்துக்கு தான் லயம்னாக்கா தூக்கம் இல்லை மனசோட நிச்சலமான ஸ்திதி சாந்தமான ஸ்திதி நிச்சல தத்துவம் எதே இதுல இல்லாம சிக்கனமா இருக்கும் சித்த விர்த்திகள்லாம் ரொம்ப சிக்கனமாயி எண்ணெய் அலைகளை உபயோகப்படுத்தாம ஹிரதயத்தில் சாந்தமாக சாந்தம் பண்ண பண்ண பண்ண நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறத மட்டும் இல்லை சாதாரண லெவல்லே தேவையில்லாத நினைப்பை உள்ளே கொண்டு வரக்கூடாது எல்லா மீடியாஸும் எதுக்கு இருக்குதுன்னு அவங்கள நினைக்க வைக்கிறதுக்கு இல்லையா அவர் ஒரு மொபைலாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் சிதைக்கும் சிந்தைக்கும் ஒரு இம் தான் வித்தியாசம் சிந்தா சிதாதகதி மிருதம் தேகம் சிதை என்ன பண்ணும் செத்து போன அப்புறம் எரிக்கும் சிந்தாதகதி ஜீவிதம் இந்த சிந்தை என்ன பண்ணும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறத உள்ள பொசிக்கின்றே இருக்கும் நம்மளை பல விஷயங்கள் நம்ம கவனிச்சா தெரியும் எவ்வளவு அஜ்ஞானத்தினால நமக்கு நெனப்புகள் வரது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எதுலயோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைச்சா நான் வாழை பற்றி வரும் உலகத்தை சீர்திருத்தணுன்னு நினச்சா அதை பற்றி நெனைப்பு வரும் என்னெல்லாமோ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்தது இருக்கிறது உலகத்தை உருப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ண போகிறேன் சில பேருக்கு சட்டுன்னு இருந்து இருப்பேன் நான்லாம் தியானம் பண்ணால் நான் தான் அவதாரம்னு தோண்டிவிடுவோம் அப்புறம் எத்தனை பெரிய பொறுப்பு பாலக்காட்டில் கீதா பிரவச்சனம் நடக்கிறது ஒரு பத்தஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி இப்போ ஒருத்தர் வந்து நின்றார் என் முன்னாடி வந்து நின்னார் நான் முதல்ல கவனிக்கல அப்புறம் வந்து நின்றார் என்ன தெரியுமா கேட்டார் தெரியுமே யார் எங்கள் ஊரில் தேருக்கு நட்டு மாலை கட்டுறதுக்கு வருவான் தேரில் மாலை போடுறதுக்கு வருவான் அவன் தானே இல்லை நான் கல்கி அவதாரமாக்கும் அப்படின்னா ஓ பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு கல்கி வந்திருக்கிறப்போ இருக்கு அப்படி சற்றுன்னு ஒரு தோணல் ஒருத்தருக்கு தோணி விடுத்தானா என்ன பண்ண முடியும் நமக்கு சங்காத விலையம் குருவன் ஏவமே வளையம் ரஜனர் ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியாவது ஈஸ்வர புருஷர்கள்லாம் ஈஸ்வர இருக்கிறது எப்படின்னா நினைக்காமல் இருந்துடாக்கும் அவள்லாம் நான் விஷ்ணு நான் சிவன் நினச்சுன்ற வந்து பண்ணலை நாம தான் இங்கே ஏதோ பரிசாக நான் தான் இதை நடத்துகிறேன் இதை பண்ணணும் இல்லாட்டாக நடக்காதுன்னு என்ன அதோடய தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுகிட்ட ஒட்டீண்டத்தினாலும் உங்களுக்கு நெனைப்பு வரதோ அதுகிட்ட இருக்கிற ஒட்டலை விடணும் அப்போ தான் நெனப்ப போகும் நினப்ப மட்டுமா நீக்க முடியாது ரெண்டும் வேண்டியிருக்கும் நீங்கள் பா கவனிச்சுனா தெரியும் நினப்ப மட்டுமா எடுக்க போனால் நடக்காது ஏன்னா வெளியில் ஒரு சங்கத்தை வச்சு நீங்கள் நெனைப்பை எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கிட்ட சங்கம் இருக்கோ இல்லையோ அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால் காசை எடுக்க வேண்டியிருக்கு காரணத்தை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு இந்த காரணம் இருக்கிற வரைக்கும் நினப்பு பு புத்ரீசல் போல நெனைப்பு வந்துட்டே இருக்கும் ஐயோ என்னதான் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னாலும் அது பாட்டுக்குன்னு வந்துட்டு இருக்கும் ஏன்னா ஏதோ காரணம் அவித்தியம் இருக்குது அக்ஞானம் இருக்கு இதனால அதனால இது நான் பண்ணணும் இது எனக்கு வந்துடுத்து ஏதோனு இருக்கு அந்த காரணத்தை பூரா நீக்கம்ன்றது தான் விசாரம்ங்கிறது அந்த விசாரத்தினால என்ன பண்ணுறோம் ஜனகரே சொல்ல போகிறார் இல்லை ஒரு கொடில போட்டு உள்ள சிக்கிற முள்ளையெல்லாம் எடுத்த மாதிரி அவத்திய கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தான் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வெளியில போட்டேங்கிறார் இன்னமும் ஒரு காரணமும் மிஞ்சாம இருக்கிற வரைக்கும் அந்த காரணங்களையெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டேன் இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரப்படாது ஒரு டென்ஷன் வரப்படாது ஒரு டிப்ரஷன் வரப்படாதுன்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு அந்த காரணங்கள் எது எது இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கி போடு ரிலாந்தெடி அது கொஞ்ச நேரத்துக்கு வேணா முடியும் கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு நல்ல மெத்தடா இருக்கும் பட் அதெல்லாம் அப்போதைக்கு டெம்பரரி தானே தப்புறம் அந்த காரணம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா திருப்பி எல்லா ப்ராப்ளமும் வரும் எல்லா பிரச்சனைகளும் வரும் கருத்தா ஏதோ காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு என்னால ஆக வேண்டி இருக்கு என்னெல்லாமோ நினைச்சு இதெல்லாம் நல்ல அலசி பார்த்து விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து மிச்சையறு பரமபதம் யாதொன்று அதனையே திருடமாக அகத்தில் பற்றி ஆசை போல் உலகில் விளையாடுவீரா பல பல நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து இந்த நிலைகள் எல்லாம் பார்க்கிற போது எல்லா அவித்திய தான் எல்லா அஜானம்தான் இதுல ஒன்னும் தெரிஞ்சுண்டு அதிலிருந்து விலகிக்கும் எல்லாம் சித்தம் உதிக்கிற போது உதிக்கிறது சித்தம் அடங்குற போது அது அடங்கிறது அந்த சித்தம் எங்க உதிக்கிறது எங்க அடங்கிறது அந்த ஆதாரமா இருக்கிற ஆத்ம விஸ்துவை தெரிஞ்சின்றால் இங்கே இங்கே இருக்கிற இடத்துலயே சர்க்க விஜயம் பகவான் இஹைவத்தை சர்க்காம் மன்தோஷம் தஸ்மாத் பிரம்மணி தேசம்னா அவித்யதான் அஜானம் தான் தோஷம் தோஷமில் அகத்தில் அகத்தோடு ஒன்றி சந்தோஷம் அருள் அருணாச்சல பகவான் வந்து சந்தோஷமொன்றிட அருள் அருணா பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சந்தோஷம் அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை தேங்க்ஸுக்கு மூ அவரோட மகா நிர்வாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு அட்டண்டுக்கு அட்டண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவரை பார்த்து ரொம்ப பிரியமாக சிரித்து சந்தோஷம் அதுதான் தேங்க்ஸ் சந்தோஷம் சந்தோஷமொன்றிட யோகி எப்படி தெரியுன்னா எப்போ சந்தோஷமா இருக்கான் நிறஞ்சிருக்கான் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தோஷம் போயிடுத்து தோஷம் இல் அகத்தில் அகத்தோடு ஒன்றி அந்த ஸ்வரூப் வாஸ்தவமான அகத்தோடு ஆத்மாவே தன்னோட ஸ்வரூபங்கிற உணர்ந்து அஜானம் அவித்தியை இந்த அகங்காரங்கிற தோஷத்தை நிவிற்த்தி பண்ணிட்டான் அப்போ சந்தோஷம் வந்துடுது அதுதான் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாக இஹைவதைர்ஜித சர்க்கா இங்கே இருக்கிற போதே அவளை பொறுத்தவரை சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ந நிரோதோ ந ச உற்பத்தி நபத்தோ நச்ச சாதகா ந முமுட்சுர் நபை முக்தா இத்தியேஷா பரமார்த்ததா அப்படி நிரோதம் உற்பத்தி ஒன்றும் இல்லாமல் அந்த அந்த நிச சர்க்கத்தை தாண்டி போயிட்டவன் பிறப்பு இறப்புங்கிற எதுவுமே கோலாகலம் இல்லை அங்கே சாந்தி தான் இருக்கு பிரத்யம் அபி அவஸ்துத்வாது விஸ்வம் நாஸ்தியமலே துவ ரஜு சர்ப இவ வியக்தம் ஏவமேவல்ல என்ன சொல்கிறாருன்னா ஒரு கயரில் பாம்பு தெரியாது ரொம்ப பிரசித்தமான உப்புமே இல்லையா சம்பிரதாயமாக நீங்கள் வேதாந்தம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனால் போர் அடிக்கும் நீங்கள் கயரு பாம்பு சொல்லாமல் இருக்கவே தெரியாது அவருக்கு இந்த கயறு பாம்பு இல்லாமல் ஒரு இதுவும் கிடையாது திருஷ்டாந்தம் கிடையாது ரஜ்ஜு சர்பவி பிராந்தி அது என்னக்கா அதுக்குதான் கிராமங்களில் ரெகுலராக ஏற்படக்கூடிய ஒரு பினாமினன் ஒரு பாதி வெளிச்சத்தில் போகிற போது பழுதா பாம்பா தெரிஞ்சது தாம்பில் பாம்பு பார்த்தோடனே அரண்டு கட்டினு கத்துடுவான் அது கடிச்சதுமா எல்லாம் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி கதைகள்லாம் அப்புறம் லைட்டை கொண்டு வந்து பார்த்தா பாம்பையும் காணும் ஒன்றும் வெறும் கயறு தான் கிடக்கு அதை பார்த்து இவன் நல்ல பாம்புன்னு நினச்சின்னு விட்டான் அப்போது இதை இதை திருஷ்டாந்தமாக கொடுத்து தான் வேதாந்தம் சொல்கிறது பொருள் தெரியாமல் இருக்கிறத அந்த பொருளை என்னெல்லாமோ தெரியறது அந்த வஸ்துவோட ஸ்வரூபம் என்ன தெரியலைன்னா அதில் அது ஒரு குற்றி அடித்து வச்சு அது பெயின்னு சொல்லுவான் கோ போஸ்டில் கோஸ்ட் எங்கேயோ பார்த்தா ஒரு இதாக அடித்து வச்சுருப்பா வயக்காட்டில் அதில் எதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வேறு தொங்கின்னு இருக்கும் இவன் இருட்டில் போகிறபோது அது இப்படி ஆட்டும் காற்றுல அவள் கதை வந்துவிடும் இந்த பக்கம் போகாதே எக்ஸி இருந்தது கூப்பிட்டுது கேரளாவில் நிறைய கதை உண்டு இந்த மாதிரி சுண்ணாம்பு கேட்டுது வெத்தலைக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துவிடும் இது என்னதுன்னு லைட்டை எடுத்துகின்னு போய் பார்த்தா ஒரு மரக்குத்தியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இப்படியே ஆடின்னு இருக்க அதுதான் இல்லையா அதை போய் அன்வேஷனம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் என்ன கற்பனை வேணால் அது மேலே போடலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே கற்பனையை அடித்து ஏற்றின்ண்டே போகலாம் அதுபோல தான் இந்த பிரபஞ்சம்ங்கிற பிரத்யக்ஷம் கண்ணு முன்னால் தெரிகிறது என்னெல்லாமோ தெரிகிறது அவஸ்துத்வா தான் வாஸ்தவம் இல்லைப்பா கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு ஹிதம் பண்ணிக்கணும்னா இப்படியே நம்பி விட்டாலே போறோம் உண்மை இல்லை கவலை தூக்கி எறியதுக்கு அவஸ்து விஸ்வம் நாஸ்தி அமலேத்வை எது எது திருஷ்ய பிரபஞ்சமா இருக்கோ அது எதுவும் வஸ்துவில்லை நமக்கு இந்திரியங்கள் இருக்கிற மாதிரி லோகம் தெரியறது சில சில பிராணிகளுக்கு மூணு சென்சஸ் தான் இருக்கு ஒரு சென்ஸ் தான் இருக்கு அவா பாக்குற வேர்ல்டெல்லாம் வித்தியாசம் எந்த வேர்ல்ட போய் திருத்த பொறிய எந்த பிரபஞ்சத்தை போய் மாத்த பொறியன் இந்த பிரத்யக்ஷமா எது தெரியறதோ முன்னாடி விஸ்வம் அது உன்னோட ஸ்வரூபத்தில் இல்லவே இல்லப்பா நீ உன்னை உணர்ந்தாயானால் விஸ்வம் எங்க ஜகத் வாஸ்தவமா இருந்தா சுசுப்தா உபல காணமே எல்லா அவஸ்திலையும் இருக்கணும் எந்த அவஸ்தையிலும் உன்னோட ஸ்வரூபம் அழகாம இருக்கு சித்து உபலப்தமா இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கோ ரஜு சற்ப இவக்தம் கயரில் பாம்பு போல ஆத்மஸ்வரூபத்தில் விஸ்வம் தெரியறது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு தானால் அதில் விஷ்வம் மறைஞ்சு போய்டும் கயரில் லைட்டு கொண்டு வந்து அடித்து பார்த்தா பாம்பு மறைஞ்சு போயிட்டுருக்கோம் அதுபோல் அதனால் ஏவமேவலயம் பிரஜ இங்கேயே அப்படியே உபசமும் ஆஷ சாந்தமாயிரு நிச்சலமாயிரு ஸ்வரூபத்தில் நிஷ்டனாயிரு ஞானமே தான் மகா பிரலயும்கிறது சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் ஒன்றும் கிடையாது நித்தியமான பிரளயம் அது சமதுக்கூர்ணம் சம சமஜீவித மிருத்தேவலயம் மருந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு மருந்து அப்படியே பாராயணம் இருந்தா அவ்வளவு கருணை அதுக்கு பின்னாடி என்ன வாழை தெரியும் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வரும் அன்இன்வைட்டடாக வந்துட்டே இருக்கு சுகம் வரும் துக்கம் வரும் ஆசை வரும் ஆசை நடக்காமல் நைராஷ்யம் வரும் எத்தனை எத்தனை ப்ராப்ளம்ஸ் புயல் காற்றுல மாட்டின் தோணி மாதிரி சித்தம் அலையாறுது ஒரு ஸ்வஸ்தமாக சாந்தமாக இருக்கிறவன் ஆச்சரியமாக இருக்காங்க இவ்வளவு படித்து இவ்வளவு புஸ்தகங்கள் எல்லாம் வச்சுட்டும் அப்படி இருக்கிறவளாக காண கிடைக்க மாட்டேங்கிறது எல்லோ எல்லாத்துக்கும் நடுவில் ரெஸ்ட் ஃபுல்லாக சாந்தமாக எதுவும் அவளை ஆட்டாது அ அலைய விடாது நாரதர் வியாசர்கிட்ட சொல்கிறார் பாகவதம் எழுதுகிற போது பல விஷயங்களை பற்றி பேசாதீங்கோ நீங்கள் எல்லாரும் நம்புவா அப்புறம் அந்த நம்பிக்கையை எடுக்கிறது கஷ்டமாக அதனால பகவான்ல இருந்து பல விஷயங்கள் அது இருக்குது இது இருக்குன்னெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சுட்டீங்கன்னா புயல் காற்றில் மாட்டின் தோணி மாதிரி சித்தமலையும் அதனால ஏகமேவ அத்விதீயம் ஒரு வஸ்து தான் இருக்கு அந்த பகவத் தத்துவம் ஒன்று தான் இருக்குங்கிறது திருடம் பண்ணுறதுக்கு தான் பாகவத எழுத்தணும் அந்நா அந்யதா கிஞ்சனய்விவக்ஷத அதிலிருந்து அந்நியாவா ஏதோ நீருக்கு கொஞ்சோண்டு சொன்னா கூட நீங்க சொல்ல கூட வேண்டாம் நீங்க எழுததுக்கு பின்னாடி உங்களுக்கு உள்ள இருந்தா கூட போறோம் விவக்ஷா இருந்தா போறோம் ந குத்திரசி குவாபிச்ச துஸ்திதாமதி வாஸ்பதம் ஒரு இடத்துலையும் துஸ்திதாமதி அந்த புத்திக்கு வந்து ஸ்திதீ ஆகாது சாந்தமாகாது நிஷலமாகாது அலைஞ்சுட்டே இருக்கும் இது இருக்கு அது இருக்கு அதை மறுக்கணும் எல்லாம் தோணிட்டு இருக்கும் எடுத்துடணும் சுகம் துக்கம் ரெண்டும் சித்தத்தோட சமநிலைய சாந்தமான யோகஸ்தி கலைக்கும் சாந்திங்கிறது சுகமும் இல்லை துக்கமும் இல்லை சுகமும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நல்ல நிம்மதியா இருக்கிற போது நீங்கள் யூஸ்வலி சுகம்னு கூப்பிடுறது நீங்கள் அனுபவிக்கிற போது தெரியும் டேக்ஸ் யூ அவே ஃப்ரம் தட் ஸ்டேட் இட் டிஸ்டர்ப்ஸ் யூ அசாந்தியை கொடுக்கும் ரொம்ப சுகம் அனுபவிக்கிறவா ட்ரைண்ட் அவுட் ஆகிடுவான் சாந்தமாக இருக்கிறது யூ ஆர் எனர்ஜைஸ்ட் அந்த சமயத்தில் போய் சினிமா பார்க்க உட்காருங்க அதர்வைஸ் நீங்கள் அந்த சினிமா பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் நிம்மதியாக இருக்கிறது அங்கே போய் உட்காந்துன்ற எழுதினாக்கா ஐயோ தேவையே இல்லைன்னு தோணும் அந்த சுகம்னு கூப்பிடுறது ரிலேட்டிவ் தான் அது உங்களை வந்து இலக்கின்றே இருக்கும் சலனம் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால சுகத்தில் இருக்கிற அடிக்ஷனும் போயிடும் எனக்கு அதுவும் வெறும் ஒரு சஞ்சலம் தான் விகல்பம்தான் அதனால சுகத்திலையும் ஓடலை துக்கத்திலையும் ஓடலை பூர்ணகம் இருக்கிற வஸ்து பூர்ணம் அதுல ஒண்ணும் போடுறதுக்கு இல்ல அதுல இருந்து ஒன்னும் எடுக்கிறதுக்கு இல்லை ஆசா நைராஷம் வரும் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி ஒன்னிலுமே பற்றுதல் இல்லை ஒன்னு நிர்பந்த புத்தியே இல்லை எதுக்கும் இது வேணும் இப்படிதான் இருக்கணும் சமஜீவித மிருத்த லாஸ்ட்ல இருக்கிற பயம் என்ன மரணம் வந்து அது எப்போ வரப்படுது அதை எதுக்கு பயப்படணும் வரபோது சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கு ஆனா மிருத்யம் என்ன பயம் சமஜீவித மிருத்யு வாழ்க்கையிலே மிருத்யும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை வாழறத என்ன கிழிச்சோம் தெரியலை பெரிய வேலை இல்லையா மிருத்யுவ தூக்கமே இவ்வளவு சுகமா இருக்கு அதையும் பயப்படணும் சமஜீவித அந்த மாதிரி ஒரு தைரியம் வரணும் அந்த தைரியம் வரலனாக்கா வர வரைக்கும் விசாரம் பண்ணணும் வரமாட்டேங்குறத சொல்லிடு வர வரைக்கும் சொல்பிய தர்மசிய திராயத்தே மகதோ பயாத் பகவான் சொன்னார் கீதையில கொஞ்சமாவது வந்தா கூட நீ தப்பிச்சு நிடுவேன் அப்பப்போ ஞாபகம் வந்தா கூட அந்த மொமெண்ட்டுக்கு உனக்கு பலம் கிடைச்சிடும் சமஜீவித மிருத்து சன் ஏவமேவ இப்படியே இங்கேயே இப்பொழுதே லயம் வரச்சதுவஸ்தமாக சாந்தமாக சித்தத்தை அச்சித்தமா பண்ணிக்கணும் மனசை அமனிபாவமாபத்திய சாந்தமாக இருந்துட்டு என்ன அலைகளை எழுப்பாதே தேவையில்லாம சிந்தை பண்ணாதே நினைக்காதே நக்கிஞ்சித் ஹிருதி தாரையன் இதெல்லாம் அஷ்டாவக்ரோட மகா வாக்கியங்கள் நக்கிஞ்சித் ஹிருதி தாரையுமே மனசில் ஏற்றி வச்சுக்காதே தூக்கின்னு நடக்காதே எதையும் நெனப்போட பிளைன்ல வச்சுக்காதே ஆனா தேவையில்லாம நினைக்காம தேவை அதை பழகினா போறோம் சிம்பிள் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அவ்வளவுதான் நாம ஜப்பம் பண்ணு எல்லாம் சொல்றதே எதுக்குன்னா பல நெனப்பு வராம இருக்கிறதுக்கு தான் தேவையில்லாம உள்ள தாட்ஸ் வந்துண்டு இது அதை நினைக்காதே நினப்பு உண்டாக்குற எதோடும் பக்கத்துல போகாதே துஸ்சங்கம்னா எதுன்னா எதுவும் உங்களுக்குள்ள தேவையில்லாத நெனைப்பை உற்பத்தி பண்ணுமோ அதெல்லாம் துர்சங்கம் சாந்தமாக அதுவும் வயசாக ஆக நம்ம பழகிக்கணும் எதுலேயும் பற்றிக்காமல் தேவையில்லாமல் தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அப்படியே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறதே சாதனை தான் பல விஷயங்கள் நடந்து உங்களை சிந்தை பண்ண பிரேரணை பண்ணும் வழங்கப்படாது அதுக்கு தான் அறிவோடு பலம் வேணும் அது இதை பண்ணு நானே உட்கார்ந்து அழுன்னு சொல்லுவோம் காதலியே வாங்கிக்கப்படாது எதுவும் உண்மை இல்லைன்னு போயிடணும் என்ன வேணா அந்த வரிச்சுக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அதுதான் விவசாய ஆத்மிகா புத்தி நிம்மதியை இழக்கவேப்படாது ஏதாவது வேணா இழந்துடலாம் அந்த சாந்தியை அழக்கவே படாது அதை விட பெரிய ஒரு சர்வீஸும் கிடையாது என்னக்கா நம்ம நிம்மதியா இருந்தா யாராவது சோகத்தில் இருந்தா கூட அவளுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்களும் கலங்கினா அவளுக்கு என்ன பிரயோஜனம் யாருக்கு அலங்காமல் இருக்கானோ அவனால தானே மற்றவாளுக்கு யூஸ் ஆகும் அதனால நீங்கள் மற்றவான்னு எடுத்துனா கூட இதுதான் யூஸ் ஆகும் ஆனால் மற்றவானு எடுத்துனா உங்களால் கலங்காமல் இருக்க முடியாது மற்றவாளும் கிடையாது பிரபஞ்சமும் கிடையாது ஒரு சுத்த சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு அந்த சுத்த போதத்தில் ஏதோ ஒரு சக்தி கிளம்பி என்னென்னலாமோ நாமரூபத்தை எடுத்துக்கிறது உதிக்கிறது நிற்கிறது அடங்கிறது அந்த சைத்தன்யம் பூர்ணமாக மாறுபாடு இல்லாமல் நம்ம ஹிரதயத்துக்குள்ள நான்குற உணர்வோட ஸ்வரூபமாக பிரகாஷிச்சுன்னு இருக்க அந்த உணர்வு மட்டும் நம்மளை விட்டு மங்காமல் அப்படியே இருந்துட்டுருக்கு எப்போவும் ஜாக்கிரத்து சொப்பனை சுஷுப்தி சின்ன குழந்தையாக பிறந்து இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ செயு வந்துடுத்து அந்த சேஞ்சுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற இருக்கேங்கிற அந்த ஒரு ப்ரின்சிபிள் இருக்குது ஐ அஹம் நான் அப்படிங்கிற அந்த ப்ரின்ஸிபிள் அது ஒன்று மட்டும் மாறவே இல்லை அது அப்படியே ஏழு எல்லாம் நல்லா சாப்பிட்றது பேசுறது விவகாரம் பண்ணுறது எல்லாம் பண்ணுற போதும் இதெல்லாம் பண்ணுற ஒருத்தன் இதெல்லாம் சிந்தை பண்ணுற ஒருத்தன் இதெல்லாம் செய்கிற ஒருத்தன் இதெல்லாம் அனுபவிக்கிற ஒருத்தன் அப்படின்னு ஒரு கத்திருபோத் தொடட் களம்பரு அதோட ஸ்வரூபம் என்ன ஒரு க்ஷணத்துக்கு தெரிஞ்சுனா திருப்பியும் கிளம்பும் அப்படி கிளம்பினாலும் திருப்பியும் திருப்பியும் ஜாத்தியே வஸ்தூ அப்படி பலவதி வாசன அனேஷா கர்த்தா போக் அஹமிதி திருசாரஹேது பிரத்யிருஷ்டியாத்மசத்தம் சாபனேயத்ன முக்திம் பிராகு ததிக முனையோ வாசனா தானவம் எது த ஹேபிட் ஆஃப் மைண்ட் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் அப்படியே யாருக்கு வர்றது என்னோட ஸ்வரூபம் என்ன இதுக்குள்ள யாரும் இருக்கலாம் இது இருக்கேங்கிற அந்த உணர்வை நாடி அந்த இருப்பு மட்டுமா சுத்தமான நிலை அஸ்தித்வம் அந்த உணர்வை கவனிக்க கவனிக்க கவனம் அந்த உணர்வில் பாய பாய ஸ்வரூப பிரகாஷம் தெளிவுபடும் சாந்தி தெளிவுபடும் நிம்மதி நலகுலையாமல் இருக்கும் அது சுத்தி வர வியவகாரங்கள் நடந்துன்றிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த நிஷ்டையைத்தான் லயம் ரஜ லயம் ரஜின இப்போவே இங்கேயே ஸ்ரவணம்ன்ற போதே கவனத்தை விடு அதுதான் லயம் ரஜ ஏவமேவ லயம் ரஜ ஏவமேவனா நீ எப்படி இருக்கோ அப்படியே அந்த ஸ்வரூபத்துக்குள்ளே திரும்பு இதெல்லாம் மாற்றி விட்டு அப்புறம் போறேன்னு நினைச்சுக்காரு ஏவமேவலயம் ரஜன் அந்த இருக்கிற இருப்பிலேயே அந்த ஹயஸ்தானத்தில் அடங்கு ஏவமேவலயம் ரஜன் இதுதான் இதுல அஷ்டாவக்கர உபதேசம் ஸ்வரூப நிஷ்டனா இருக்கிற ஜனகர் வேற விதமாக இதுக்கு பதில் சொல்றார் எனக்கு ஒன்றும் பண்றதுக்கு இல்லையேங்கிறார் லயம் கிரகம் ஒன்றும் இல்லை இருக்கிறது அந்த ஒரு வஸ்து தான் இது அவரோட பதில் அது அடுத்த ஸ்லோகங்களில் வரும் அது நாம் நாளைக்கு பார்க்குறோம் சாயந்திரம் பாகவதம் அருணாகச்சல சிவ அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவன் அருணாச்சல சிவன் அருணாச்சலிவரு மமாசே யோ நம் மிச்சி யம் கம் தமநம் ப